ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலயஸ்ராதங்கிற தலைப்பிலே மகாலயஸ்ராத்திலும் நாம் வருடா வருடம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தங்களிலும் சேர்க்கவேண்டியதான காய்கறிகள் சேர்க்கக்கூடியதான தானியங்கள் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது தானியங்கள் சில தானியங்களே தான் கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதற்கு புராணங்களில் சரித்திரம் மூலமாக காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சில காய்கறிகளே தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் புராணங்களில் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு சிராதத்திலே நாம் சேர்க்க வேண்டியதான தானியங்கள் அப்படின்னு பார்த்தவுமானால் பச்சை அரிசி கோதுமை எவைனு ஒரு தானியம் உளுந்து பாசிப்பருப்பு வெல்லம் கருப்பு எள்ளு ஜீரகம் சிறுகடுகு மிளகு இவைகளை தான் சிராத்தகத்தில் சேர்க்கணும் அதேபோல் காய்கறிகள்னு சொல்கிற பொழுது நாட்டு காய்கறிகளாக இருக்கணும் உள்ள வெத உள்ளதாக இருக்கணும் இது மாதிரி காய்கறிகளை தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வரிசையில் தர்மசாஸ்திரம் பூத்ரண சிக் குரு ராஜசருஷப்ப சுரசா அர்ஜக கூஷ்மாண்ட அலாபூ வார்த்தாக்க பாலங்கியா தண்டுலீயக குசும்ப மகிஷீ கஷராணி வர்ஜயேத்து அப்படின்னு காண்பிக்கிறது அதாவது சேர்க்கக்கூடாத காய்கறிகள் அப்படின்னு சொல்கிற பொழுது பூத்ரண பூத்ரணம் அப்படின்னா பூமியிலேயே படர்ந்து வளரக்கூடியதான காய் பூமியில் படர்ந்து வர வரக்கூடிய கொடியிலிருந்து வரக்கூடிய காய் சேர்க்கக்கூடாது ஷிக்ரு ஷிக்ருன்னா முருங்கை ராஜசருஷப்ப அப்படின்னா பெருங்கடுகு சுரசா சுரசான்னால் சமைக்கிற பொழுதே நிறைய வாசனையை காட்டக்கூடிய காய் அதை சேர்க்கக்கூடாது அர்ஜக அர்ஜகம் அப்படின்னா நிறைய வித உள்ள காய் நரிய நிறையா விதை இருக்க உள்ளா அந்த காய் சேர்க்கக்கூடாது பரங்கிக்காய் அதிலெலாம் நிறையா விதை இருக்கும் அதை ஸ்ராத்தத்தில் சேர்க்கக்கூடாது அதே போல் கூஷ்மாண்ட கூஷ்மாண்டம்னா பூசணிக்காய் அலாபூ சுரைக்காய் வார்த்தாக கத்திரிக்காய் பாலங்கியா பாலங்கியம்னால் அறக்கீரை இது போன்ற கீரைகள் அந்த கீரையை சேர்க்கக்கூடாது தண்டுலீ இயக்க தண்டுலீ இயக்கம்னு சிறுகீரைக்கு பெயர் அதுவும் சேர்க்கக்கூடாது குசும்ப புஷ்பத்திலிருந்து வரக்கூடியதான காய் அதை சேர்க்கக்கூடாது மகிஷி க்ஷீரானி வர்ஜயேத் எருமை பால் அதை நேரடியாக பாலாக உபயோகப்படுத்தக்கூடாது அதை காய்ச்சி உரக்கூத்தி தயிராக உபயோகிக்கலாம் எருமைப்பாலை நேரடியாக எருமைப்பால் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அதே போல் எந்த காய்கறிகளை சமைத்தாலும் அதில் உப்பு அல்லது பால் அல்லது நெய் இவைகள் சேர்ந்து இருக்கணும் எந்த காய்கறிகளை பண்ணாலும் அதில் உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்க்க முடியாத வஸ்துக்களில் பால் சேர்க்கணும் இது ரெண்டும் சேர்க்க முடியாத வஸ்துவில் நெய் சேர்க்கணும் நெய்யோ பாலோ லவணமோ சேர்ந்து இருக்கணும் அந்த சமையலில் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அதே தான் தானியங்கள்னு என்ன சொல்லியிருக்கோ அந்த தானியங்களை மாத்திரம்தான் நாம் உபயோகிக்கணும் ஏன் அப்படின்னா அந்த தானியங்கள்தான் ஜீவன் உள்ள தானியங்கள் அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறது புராணம் புராணத்தில் இதற்குன்னு ஒரு சரித்திரமே சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த தானியத்தில் உயிர் இருக்கோ அந்த தானியத்தை தான் நாம் சிராதங்கள்லே சமைக்கணும் உபயோகிக்கணும் தினமுமே சாப்பாட்டில் உயிருள்ள தானியங்கள் உயிருள்ள தானியம் அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு தானியம் வாங்குகிறோம் அது ஒரு டப்பால போட்டு மூடி வச்சால் ஒரு மூணு மாதம் திறக்காமல் இருந்து பிறகு திறந்து பார்த்தால் அதில் வண்டிருக்கும். என்ன ஏன்னா அந்த தானியத்திற்கு உயிர் இருக்கிறதுனாலே தான் அது ஒரு பூச்சியை உற்பத்தி பண்ணுறது அந்த தானியங்கள் அதுதான் உயிர் உள்ள தானியங்கள் அப்படின்னு பெயர் மூணு மாதம் த திறக்காமல் இருந்து திறந்து வச்சால் வண்டு பிடிச்சிருக்கும் அந்த வண்டு எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்த தானியம் உற்பத்தி பண்ணியிருக்கு அந்த வண்டை அந்த உயிர் உள்ள தானியம் அது அதே போல்தான் நாலு மாதத்திற்கு ஒரு தடவை அவ்வப்பொழுது திறந்து திறந்து வைக்கணும் தானியங்கள் உள்ள டப்பாக்களை காற்று படனம் அதில் அதற்கு உயிர் சத்து வேணும் இந்த காற்று படணம்ங்கிறதுக்காக பழைய நாளில் மாடியில் கொண்டு போய் வைக்கிறது தானியங்களை கொட்டி வைக்கிறது அமாவாசியா அன்றைக்கி ஒரு வருடத்திற்கு சாமான்களை வாங்கி வச்சுக்கிறதுன்னு வழக்கம் மிளகு ஜீரகம் சிறுகடுகு மிளகாய் புளி தோரம்பருப்பு பாசிப்பருப்பு உளுந்து இந்த தானியெல்லாம் ஒரு வருடத்திற்கு வாங்கி வச்சுக்கிறது காரணம் என்னென்னா நாலு ஆக ஆக அதிகம் அந்த தானியங்களுக்கு அதை வாங்கி வச்சுட்டு அமாவாசைய அன்னைக்கு நான் வெயில் அடிக்கிற பொழுது அதை வெயிலில் போட்டு எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வச்சால் அந்த உயிர் அதில் போகவே போகாது அப்படி மூணு மாதத்திற்கு ஒரு தடவை இப்படி காய வச்சு காய வச்சு எடுத்து வைக்கணும் காரணம் அதற்கு வேணும் ஆக்சிஜன் வேணும் அந்த தானியங்களுக்கு அப்போதான் உயிர் சத்து உள்ள தானியங்கள்னு பெயர் அப்படி தானியங்களை வாங்கி வச்சு அதை காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும் பவுடர்கள்னு ரெடிமேடாக நாம் வாங்கி உபயோகிக்க இது மாதிரி பவுடர்களெல்லாம் ரெடிமேடாக நாம் கூடாது அது வாங்கினால் அது நாம் ஸ்ராத்திற்கோ தினமும் சாப்பாட்டிற்கே அது உபயோகிக்க லாயக்கில்லை அது விழுப்பும் கூட ஏன்னா அந்த அது தானியங்களெல்லாம் எப்படி அரைக்கப்படுறதுன்னு நமக்கு தெரியாது இப்போ கோதுமை எடுத்துட்டால் கோதுமையோ இதெல்லாம் அரைக்கும் பொழுது அது ஒரு மாதிரி பக்குவம் பண்ணப்படுறது அது நம்முடைய சமையலுக்கு உபயோகம் இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்